இதை கண்ட நபிசெல்லமாக அலைகல்ல அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அம்மனிதர் சிறுநீர் கழித்து முடித்த பின்னர் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டார்கள் அது சிறுநீர் மீது ஊற்றப்பட்டது